அவர்கள் ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை எப்படி வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றதோ அதுபோலவே ஒரு மூமின் இன்னொரு மூமின் விஷயத்தில் நடக்க வேண்டும் என்று நபி சொல்லாஹும் அலிஹ செல்லம் அவர்கள் கூறிவிட்டு தம் விரல்களை கோர்த்து காட்டினார்கள்